அந்த திருக்கறிப்பாலை பதிகத்தை பாடினார் எங்கே நம்முடைய நீங்க அகச்சுவை பாடிகள விஞ்சவங்க நாலு வருமே விஞ்சவங்க என்னமோ அந்த அகச்சுவைப்பாடுறது நான் தாங்கிறானே எங்க திருமுறைகளில் அகச்சுவையை அந்த எடுத்து பேசுறோம் பத்தாண்டு பேசணும் அகச்சுவை திரையம் மடக்கிழியே இங்கே சின்ன பிள்ளை பேனோடு பால் அவரு இவர் தான் இப்படி சுந்தரர் பறக்கும் எம் கிள்ளைகள் பாடும் எம் பூவைகள் அது பிச்சுவதே இருக்கு மணிவாசகர் கேட்டாயோ மணிவாசம் பண்ணோடி ஒருவன் கேட்டியாடி நம்ம ஆள் பண்ணதான் சொன்ன வெள்ளை சொல்ல போடாது யோசிச்சு போன்னு சொன்னேன் நீ போன பொடினா என்னடினாரு வீட்டார் மதில் போடை தூள் தென்னம் அவன் வீட்டடி மதில் போட்டிருக்கான் மதில் போட்டிருக்கான் இப்ப இந்த கார்கில் தாண்டி வர இந்த முண்டவங்க எங்க மதில் தாண்டி ஒரு பயம் வர முடியாதுன்னு அதுலடி ஓவியம் எடுத்து மதில் திருவாசகம் எடி நம்மூர் காரணம் இல்லாம எங்கயாவது இருக்க போறான் இல்லடி நம்மால் தென்னாற்ற எந்தூரு பெருந்து அது மாதிரி இருக்கிற அமைப்பெல்லாம் திருமுறை கொட்டல திருமுறைகளில் அகச்சுவை நடத்திட்டு பத்தாண்டு அழகா படிக்கிறார் ஆனால் இந்த அநாகரீகம் இல்லாமல் இந்த உறுப்பு நலன் உறுப்பு நலன் பேசாமல் ஆனால் அகச்சிவை பாட்டு இங்க என்ன எனவே இந்த அருமையான பாடலை எங்கே பாடினார் திருக்கடிப்பாளையில் பாடினார் அப்புறம் மீண்டும் சில்லைக்கு வருகிறார் தில்லைக்கு சில்லைக்கு வந்து வருங்க போது மனைப்படப்பையில் கடற்கொடுந்து வளைசொரியும் கடிப்பாலை மருங்கி நீங்கி நனைத்தினைமின் குளிர் ஞாள் பொடிலோடு வழிக் கொண்டு நண்ணும் போதில் அருமை அருமை மனம் கோயில் கொண்டருளும் அம்பலத்து நிறுத்தனாரை தினைத்தனையாம் பொழுதும் அறந்து உய்வேனோ எனப்பாடி சில்லை தார்ந்தார் இதெல்லாம் நீங்க உலக கவிஞர்களிலே என்ற கவி உலக தமிழு கவிஞர் தமிழ்நாடு இல்ல தென்னாடு அல்ல இந்திய நாடு அல்ல உலக கவிஞர்களில் யாரேனும் இப்படி சென்றிருக்கிறார்கா சென்றிருந்தால் தலைவணங்க தயார் அப்படி இருக்கக்கூடாது சத்தியமா இல்லை இருந்தால் தலை வணங்குவோம் அவரையும் தேக்கலாரோட வணங்குவோம் அல்லது இல்லை என்றால் எங்க தேக்கலாரை இன்னும் ஒரு ஆயிரம் அடி மேல வைத்து வணங்குவோம் இப்ப திருக்கடிப்பாளையிலிருந்து வர்றார் வருகின்ற பொழுது இப்ப இன்னைக்கு அண்ணாமலை அண்ணாமலை கிடக்கும் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டா நம்ம தில்லை நகர் இல்லீங்களா இதோ இப்போது அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்து வந்த உன்னே கோபுரம் தெரியும் இப்ப ரெண்டு மூணு நாள் திருக்கழிப்பாலை இங்க எல்லாம் வந்து வணங்கினேன் ஆனா வணங்கினாலும் பெருமானே உன்னை மறக்க முடியுமா என்று பதிகம் பாடினான் அப்போ இது எங்க பாடினது திருக்கழிப்பாலையில் இருந்து பிள்ளைக்கு வருகின்ற பொழுது இடையே கோபுரம் கண்டவுடன் பாடியது அப்படி எழுதணும் அடங்கல் முறையெல்லாம் இருக்காது அடங்கல் முறையில் தில்லை பதிகம் தான் இருக்கும் பெரிய புராணம் படித்தால்தான் இங்கே பாண்டதுன்னு தெரியும் இல்லா தில்லையில் அவர்களே பதிகம் அவ்வளவுதான் அப்ப ஏறத்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் அப்படி வரும்போது தெரிஞ்சது அப்ப பாண்டாம் பனைக்கை மத பேழம் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை திணை திணை பொழுதும் மறந்து உய்வனும் பெருமானி உன்னை திணைப்பொழுதேன்னு மறப்பலாம் மறக்க முடியுமாப்பா என்ற பாடலை எங்கே பாடினார் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அப்படி எழுதப்படாது கிடையாது அதனால தெருக்கடிப்பாளையிலிருந்து தில்லையை நோக்கி வருகின்ற நாவரசர் தில்லையை அணுக கோபுரம் தெரிய அப்பொழுதே இருந்து பாடியது என்று எழுதணும் எனவே இப்பொழுது மீண்டும் வருகின்றவர் திருக்கடிப்பாலை வழிபாடு செய்து வருகின்றவர் இடையில் இந்த அருமையான பதிகத்தை அறுதி செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நான் சொன்னேன்டிக்கும் போதெல்லாம் இடம் நீங்க சில தொடரை கொடுத்துட்டு விளக்குக இடஞ்சுட்டி விளக்கு நாம படிச்சபோதெல்லாம் இருந்தது ஷேக்மீரா இருந்தாலும் தமிழா இருந்தாலும் இப்ப எடுத்து விட்டான் ஏன் இடஞ்சூரி விளக்குன்னு கேட்டா எந்த இடத்துல எப்பொழுது பாடியதுன்னு எழுதிட்டு அதையும் விளக்கணும் அது படிச்சுட்டு அறிவு திரும்ப முட்டா புயல ஆகணும் வந்ததா எழுதலாம் பாய்க்க வந்ததும் எம்ஏனா அன்னைக்கு காலத்துல அடாச்சு மாஸ்டர் தான் எவ்வளவு பெரிய டிகிரி இப்ப நானே சொல்றேன் உட்காருடா தானடா உட்கார டி ரேட் கிச்சடி அவ அறிவு வளர்ந்துடும் வளரப்படாதுன்னு ஒரு முடிவு கொண்டு ஆமா அதனால அஞ்சு வருஷத்துல எடுத்துக்கிட்டு இதுல ஒண்ணு ஒண்ணு படிச்சோம்னா போட இவன் புது படிச்சு குறிக்கணும் எல்லாம் பணி செய்யாம சம்பளம் வாங்கணும் எல்லாருக்கும் பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமரம் இருக்கு படிச்ச எல்லாத்துக்கும் இருக்கு அப்புறம் எப்படி இருக்கு சிவ சிவ நாடு நாடுதான் அப்படி போட்டுது எனவே இடம் கூடி வடக்குன்னு சொல்லும் போது இது கூட நம்ம செய்யலாம் வரலாற்று இதுல வந்து முடிஞ்ச பிறகு நாங்கள் சில வினா கொடுத்து கேட்போம் நீங்களும் இந்த அருமையான பாட்டு இப்ப பிள்ளைக்கு நெருங்கி வருகின்ற பொழுது இதை பாடினாராம் பாடிய பிறகு என்ன செய்தார் நினைப்பவரம் மனங்கோயில் கொண்டு அருள்மம்பலத்தை நிறுத்தினார செய்தார் செய்துட்டு ரொம்ப அருமை மீண்டும் கோயிலுக்குள்ளார் வந்த வடி வளம் வர்றார் வளம் வருகின்ற பொழுது அரியானை பாடுகிறாராம் எப்படிதான் தெரிஞ்சது தெரிய அடங்கல் முறையில் என்ன பார்த்தா என்ன இருக்குங்க பாடியது இவர்தான் சொன்ன என்னமோ பாவை தன்னுடைய ஆயுள் நாளையே இதுக்கு ஒதுக்கீடு கடைசியில் ஓய்வு பெற்றவர் பெரியபுராணத்துக்கு பெரியபுராணம் நாட்ட வளர்ந்ததுன்னா திருமுறையினுடைய அங்கிருந்து நினைப்பாரு அரியாணி அந்த நடந்தம் சிந்தையானிங்கிற பதியம் எப்பொழுது பாடப்பட்டதுன்னா திருக்கடிப்பாலை வழிபாடு செய்ததுக்கு மீண்டும் திருக்கோயிலுக்கு வருகிறவர் இடையிலேயே பணக்கை மும்பத வேலை முடித்தவன் என்ற பதியத்தை பாடி பாடிக்கொண்டே வருகின்றவர் இப்பொழுது கோவிலுக்குள் வந்தவுடனே பாடுகிறார் அப்ப நமக்கு இந்த என்ன தோற படிக்கலாம் அரியான அருமையான பாட்டு அதுக்கு அடுத்த பாட்டுல அருந்துணையை நமக்கு ஒரு துணை வேணும்னாடா துணை அவன் வேற யாருமே அருந்துணையை அடியார்கள் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை நம்முடைய தும்பமெல்லாம் நீக்கும்படியான ஒரு மருந்துமான தோண்டி வருந்துணையும் முக்கியம் இந்த உலகத்துல உடம்போட கூடி வந்துட்டே வந்துட்டு என்ன செய்யணும் அகல் ஞாலத்தகத்துள் தோண்டி வருந்துணையும் என்ன பண்ண வந்த பிறகு சுற்றமும் பற்றும் விட்டு முதல்ல பாசமாம் பற்றருத்து பாரிக்கும் ஆரியனி இது வேணும் தான் கொஞ்சம் கொஞ்சமா மனசை பக்குப்படுத்திக்கலாம் அப்படி இருந்ததுக்கு முன்னுதாரணம் உண்டுங்களா எங்க பையன் தான் எங்க பையன் என்ன விடல எட்டு வருஷம் பத்து வருஷம் ஐபத்து தூரம் அந்த அடல்டோடவே இருந்துட்டோமா நான் ஐயா முன்னு உதாரணம் தான் குற்றாரையான் வேண்டேன் ஊ வேண்டேன் பேர் வேண்டேன் தூக்கித்த அதனால அகல் ஞாலத்தகத்துள் தோண்டி வருந்து சுற்றமும் பற்றும் விட்டு அதோட வான் புலன்கள் அகத்தடைத்து அருமை உரன் என்னும் தோற்றியால் ஓரைந்தும் காத்துவான் மரணென்னும் வைத்திருப்போர் திருவள்ளுவர் அதனால இந்த வான் புலனர் எந்த வான் புலன் நினைக்க தெரிந்த மனம் அது பண்ணி நினைச்சுக்கிட்டே போவோம் வானம் வரைக்கும் பார்க்க தெரிந்த கண்ணு பாத்துக்கிட்டே போவோம் கேட்க தெரிந்த காது கட்டுக்கிட்டே போவடா அதனால அந்த வான் புலன்கள் அகத்தடை ரெண்டு மடவாரோடும் பருந்தனி மேல் வரும் பயனை போக மாற்றி இந்த மணியோடு கூட இருக்கிற இன்பம் பெரிய இன்பம் இருக்குதே அந்த இன்பத்தை கடிதப்படுவேன் அது போக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திருவள்ளுவர் யாதனின் யாதனின் நீங்கியான் அதனின் இளம் சிறிதாக சிறி சிறிதாக நீங்க அப்ப மூன்று செய்யணும் என்னது சுற்றமும் பற்றும் விட்டு புரிச்சு வான் புலன்கள் அகத்தடக்கு இரண்டாவது மடவாரோடும் பொருந்தனி மேல் வரும் போக மாற்றி மூணு நான்காவது குறிச்சுக்கிட இதுதான் நூற்றாண்டு ஏன் நாலு கோயில் ரத்னகிரி நாலு நாளைக்கு சாமியே கருணா ஐயப்பா இன்னும் நாலு இன்ன நாலு திருப்பதி சீவே சீவே பொது நீக்கி பொது நீக்கி எங்கேயும் போறேன்டா ஏதேன்னு ஒரு இடத்தை பற்றா வேண்டாம் அப்பதான் ஒரு குடுக்க ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தம் கொடை செய்த திருநெறிய தமிழ் ஒரு நெறிய அதனால பொது நீக்கி தனி நினைய பெருமானை நினைந்த தனி நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை அவனுக்கு பெருந்து இருப்பான்ப எந்த ஊர்ல இருக்கான் சுவாமி பெரும்பற்ற புலியூராணி பேசாத நாள் எல்லாம் அப்போ அஞ்சு படி தாண்டனும் எப்போ இந்த உலகத்துல வரும் அருமையான பாட்டு அதெல்லாம் நீங்க தனிய அருந்துணையை என்ற ஒரு பாட்டை மட்டும் கொடுங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு அருந்துணை அதுல பாருங்க அருந்துணையை அடியாக அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல் ஞான தகத்தொழுத்து வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான்புல அடுத்தடைக்கு மடவாரோரும் புருந்தணி மேல் பரும்பயனை போக மாற்றி பொதுவிக்கு தன்னணிய வல்லோருக்கு என்றும் பெருந்துணையை மூணு சொன்ன அவன் எங்கிருக்கிறான் பெரும்பற்ற புதியூராணிதாளெல்லாம் பரவானான் இந்த தாண்டத்தை கழிப்பாலை வந்து மீண்டும் வணங்கும்பொழுது பாடுகிறார் என்று அண்ணம்பாளிக்கு எங்க பாதே பண்ண என்னமோ நம்ம நேர நாமக்கரு பார்க்கிறேமே கண்ணாலியான கண்டிம் காண அதுதான் பெரிய விடா நம்ம நமக்கு தந்தை பரிசு திருமுறை அது இந்த மூவர் திருமுறைகளையும் கொட்டி வச்சுட்டாங்க இந்த நாள் தான் ஒரு வருத்தம் இருக்கு திருவா மணிவாசகருடைய வரலாறு தொகையில் மறுபடியும் இல்ல ஏன் அப்படின்னா ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்களும் படிச்ச வைக்க திருக்கோவையாறுல ஒரு பாட்டுல சொல்லி இருக்க என்ன சொல்ற திருமால் அப்படி படிச்சிருக்கார் ஏன் படிச்சிருக்கார் திருப்ப பெருமானி ஒரு கால காட்டுனேன் இன்னொரு காலம் என்னைக்குப்பா காட்டுவேன்னு தவம் கிடக்கிறார் பாடுகிறார் பிள்ளையிலே அந்த பெருமாள் கொண்டாந்து பிரதிஷ்டை பண்ணது காலத்தால் சிந்தியது காலத்தால் சிந்தியது அவர் இதில் பாடுகிறார் எனவே காலம் சிந்தியது என்பதில் எங்களுக்கு எல்லாம் ரொம்பதான் நம்ம சுந்தர் முன்னே இருந்து பாடி இருப்பார் அடிமையா எனவே எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு படுத்திருக்காரு கால காட்டினப்பா இன்னொரு காலம் என்னை காட்டுவேன்னு வரங்கடப்பது போட இருக்கிறது பண்ணையால் வருது திருக்கோவையால் ஆதலாகத்தான் நாம வந்து அடிச்சு ஒன்பதாம் நூற்றாண்டு சொல்லிருக்கோம் வெள்ள வளர்ந்த ஒன்பதாம் நூற்றாண்டு மரபணு நூற்றாண்டு ஆனா பொய்யடுமி இல்லாத போலவர் அதுல அதை பெரியவர் தான் அவரு பொய்யடுமி ஏன்னு கேட்டீங்கன்னா பொய் எடுமையுட்டாருமையா வரலாறு வரலாறு திரட்டுவதற்கு வேற எங்கேயுமே சாட்சி காரங்கால சண்டைகாரங்கள் திருவாசகத்திலயும் இருக்குது எல்லா வரலாறு பின்னிருப்பதும் அது இந்த உபயேசம் குரு உபதேசம் பண்ணதெல்லாம் அப்படியே அவர் பாட கேட்டது நாம எவ்வளவோ பாவம் பண்ணாலும் இது ஒரு பாவம் நாள் பாடுகிற அப்படி பாடிய பிறகு அரியானை என்றடுத்தே அடியவருக்கையடியானை அவகம் திந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டக்சந்தமிழ் பாடி பிறங்கு ஜோதி பிரியா நின்று எவ்வுலகம் விளங்கிய பொன் அம்பலத்து மேவி ஆடல் புரியா நின்றவர் தம்மை பணிந்து உருகி பனிந்து தமிழால் பின்னும் போற்றல் செய்வார் மீண்டும் தமிழ்ல பாடினாராம் என்ன அது செஞ்சடை கத்தை முற்றத்து இளநிலா எரிக்கும் தென்னி இப்படி ஒரு பதிகம் இந்த பதிகத்தை அரிய அரியா அந்த என்ற பதிகத்துக்கு பின்னே பாடுகிறார் என்ன அருமையை சொல்லியிருக்காரு பாடுகிறாராம் அதை பாடினாராம் அறிஞ்சொல்லால் தமிழ் மாலை அதிசயம் படிபாடி அன்பு சூழ்ந்த நெஞ்சுருகப்பொடியுள்ளார் கண்ணினையும் பரவிய சொல் நிறைந்த வாயும் தம் செயலின் ஓடியாத திருப்பணியும் சாராது சாரும் நாலில் அப்பதான் தன்னுடைய திருப்பணி செய்து கொண்டார்கள் அப்படி திருப்பணி செய்து கொண்டிருக்கப்படுதான் யாரோ அடியவர்கள் வந்து இந்த சீர்காழியில ஒரு ஞான குழந்த இருந்து அது ஞானம் உண்டதுன்னு சொல்லி இருக்காங்க எங்க புறப்படுவா இருப்பிலிருந்து சீர்காழி அடுத்த மாதம் புறப்படுவோம் திருமுதுகுண்டத்திலிருந்து தில்லைக்கு வந்து இருக்கிற இவ்வளவு தான் படிக்கும் நீங்க வரலாற்றுல என்ன படிச்சீங்கன்னா ஏசத்துல ஒரு ஒண்ணுதானா தான் படிக்கும் திருமுதுகுண்டத்திலிருந்து கூட வந்தோம் தில்லைக்கு வந்த கொஞ்சம் திருக்கடிப்பாலை இதெல்லாம் தரிசனம் பண்ணும் நடுப்புற மீண்டும் உருவாக்க பண்ணி தீ விட்டு அங்கே இருக்கிறார் இருக்கிறார் சுவாமி அப்படின்னா யாரோ அதுக்குள்ளீங்களா தில்லையில் இருக்கிறார் நாமும் இருந்து பெருமானே ஏதோ உங்களோட இன்னைக்கு வரும்படியான புண்ணியம் திருமதி குண்டத்திலிருந்து கிடைச்சது தில்லைக்கு வந்து இருக்கிறோம் உங்களோடவே இருந்தா தேவலான் தான் தோணுது வாழா போனாங்க உலகியல் அருமையாக அந்த பெருமான இருந்தோம் நமக்காக இரண்டு திங்கள் தில்லையிலே எழுந்தருந்தார் நம்முடைய பெருமாள் வரலாற்று அப்படி இல்லை நமக்காக சரியப்பா நீங்க எல்லாம் வரிக் பரப்புறேன் நடராஜா வழிபாடு நடத்திட்டு பிறவான புக்க திருத்தாண்டகம்னு இவருதான் பாடின புக்க திருத்தாண்டகம் என்று இந்த குறிப்பை நம்ம எல்லாருமே நான்கு பேருமே பாடுறாங்க பெருமான் கையிலிருந்து எழுந்தருளிய பெருமான் இப்படியே வராதான் எங்க போய் நம்ம இடத்தை அமைத்துக் கொள்றது எடுத்து அமைத்துக்கொண்டா இவருதான் நிறைய சொன்னது நாமக்கெருமான் அதெல்லாம் போனாதான் படித்தோம் திருநெலிப்பள்ளி எங்கே திருநெல்வேலா எங்க அங்கெல்லாம் போய் பார்த்துருக்கிறார் அங்கெல்லாம் பாத்திங்க அட்டாச்சு சரியா இல்ல அப்புறம் என்னன்னு கேட்டா போக்குவரத்து வசதி இல்லாம இருந்திருக்கும் இதெல்லாம் நம்ம நம்ம கதை ஏது போக்கும் வரவும் போன ஒரு மீளா காவலனி என்றிருந்த பெரியவர்கள் அதனால பெருமான் பார்த்தாராம் திருநள்ளாறு திருநெண்ணி பள்ளி அதெல்லாம் போய் திருவுடைக்கடி இங்க எல்லாம் பார்த்துட்டு சரியா இல்லாம அப்புறம் தில்லைக்கு வந்து வந்த உடனே உமையம்மையும் ஏன்னா என்னைக்குமே வீடு பார்க்கும் போது இருக்கிற மனைவியின் சரியின்னு ஒத்துக்கிட்டாதான் நல்லது நாளைக்கு போயும் போய் பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லணும் அதனால அவங்க பார்த்து அழைச்சிட்டு போய் என்ன தில்லையில ஒரு மாத இருந்திருக்க இருந்தவுடனே இங்கேயே தங்கி எல்லாம் போல இருக்க அம்மாவும் ஆமா அடியேன அதான் நினைச்சேன் அப்படியா எனவே தாமே எங்கள் பெருமான் கையிலிருந்து எழுந்தருளிய பெருமான் எங்கும் பார்த்து இந்த தில்லை தாம் எழுந்தருள்வதற்கு தகுதி என்று கருதி பலமே புக்கார்தீ அப்படியே பாடுகிற அதான் புக்க திருத்தாண்டம் யார் எங்கே எப்படி புகுந்தால் அதான் புக்க திருத்தாண்டம் அந்த விளக்கம் எழுத மாட்டேங்கிறோம் அதான் ஒரு சங்கடம் புக்க திருத்தாண்ட புக்க திருத்தாண்டம் மேல போயிட்டே இருக்கிறேன் என்ன புக்க திருத்தம் புகுக்குதல் புகுதல் அர்த்தம் யார் பெருமான் எங்கே தில்லையிலே எதனை விடுத்து கையிலை விடுத்து புக்கார்தீ என்றால் அந்த கைலையில விட்ட பெருமான் அந்த தில்லையில அவர் எழுந்தொள்ளி இருந்ததுனால நாவுக்கருத்தரும் நமக்காக ரெண்டு திங்கள் எழுந்தொள்ளி இருந்தார் இப்ப நேரா போறோம் நாவுக்கரசரை வழிபாடு செய்யறோம் செய்கின்ற பொழுது அப்படியா என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு அவரை கேட்டது நடராஜா நம்மை கேட்டது திருநாவுக்கர்கீங்களா இல்ல அடியும் இருந்தோம் இன்னைக்கு வந்திருக்கா வாங்க எல்லாம் வழிபாடார்களாம் என்று சொல்லி அவரோடு சென்று அண்ணும் பாலிக்கும் நல்ல நேரம் இது இங்கிருந்து வழிபடுவோம் ஆமா சரியா அநேகமா ஏற்பாடு நெய்வேலி ஆயிடுவாங்க நடராஜா கொண்டாந்து நீங்க அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கும் போனாலும் கொஞ்சம் நிக்கணும் ஆறு ரெண்டுக்கு போனீங்கன்னா ஆறு எட்டு மணி ரெண்டாம் காலம் அர்த்த ஜாமம் பத்து மணிக்கு செய்யணும் அலுவலகம் ஒன்பத ஒன்பது மணி செஞ்சிடும் பிள்ளை கூட கொஞ்சம் முன்ன பின் அழகான அநேகமா அந்த நேரத்துல தேவாதனை ஆகும் எனவே அன்னம் பாலிக்கும் பிள்ளை பொன்னாலிக்கும் மேலும் இப்பூமிதை என் அன்பு ஆலிக்கும் ஆறு கண்டின்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிரவியே அருமையா பண்ணுவான் பெருமானி என் அன்பு ஆலிக்குமாறு உன்னையே நான் கண்டு கொண்டிருந்த இந்த பிறவி எனக்கு தொடர்ந்து இருக்கட்டும் சாமிங்கிற இன்னும் பாலிக்குமோ இப்பிரே இந்த மாதிரி அனுபவம் இருந்த எனக்கு என்ன வேணும் வேற ஒண்ணு வேணும் என்று நாவுக்கருத்தர் பாட நாம் உடனிருந்து கேட்டு மகிழ்ந்து பெருமானை வழிபாடு செய்துட்டு சரி இப்ப தில்லையிலிருந்து புறப்படலாமா எதியமை பணிபொடுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழும் பெருளாயி என்றும் எனவே நாவுக்கருத்தர் அடியவர் கூட்டம் அதன் பிறகே நம்முடைய இரத்தனை அன்பர்களாகிய கூட்டம் அதன் பின்னே இப்பொழுது புறப்படுகிறோம் கடயுகத்தில் கடயுகத்தில் கண்ணாடி மாத்தணும் என்ன பண்றது ஆழியின் மேல் மிதந்த திருக்கழுமலத்தில் இருந்த செங்கல் விடையுகுத்தார் திருவருளால் வெப்பரையன் பாவை திருமுலைப்பாரோடும் அடைய நிறை சிவம் பெருக வளர் ஞான வளர் ஞானம் குழைத்து ஊட்ட அமுது செய்த உடைய மறைப்பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்ட அப்படி புறப்படுறது படி அப்படி புறப்பட்டு இருக்கார் சில அடிவள் அங்கிருந்து வந்து பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் என்ன சீர்காழியிலே ஒரு குழந்தை பிறந்து மூன்று ஆண்டுகள் ஆனதும் குளத்தங்கரையை அழ பெருமான் பெருமாட்டியோடு வந்து ஞானத்தை அவையே குழைத்து கொடுத்து அந்த ஞான குழந்திருக்கு அப்படியா சீர்காழியலா சரி நாம் அங்கேயே சொல்லுவோமே அப்படின்னு பாருங்க ஒரு அடியவர் அடியவருக்கு பெற்ற வரலாறு அடியவர்கள் கூட தான் கேக்குது அப்ப ஏன் சாமி இப்ப அமெரிக்காவில் இந்த நேரத்தில் என்ன நடக்குது இருந்தது நம்ம நாடெல்லாம் பொன்னாடாவே ஆக்கியிருப்பாங்க பெரியவங்க போறதுன்னா நடந்துதான் போகணும்னு வேற வழி இல்லாம இருந்த காலமாச்சு அப்ப போனார இவ்வளவு நாள் ஆகித்தான் அவருக்கு வந்து ஞான சம்பந்தர் சீர்காழியில இப்படி ஒருவர் இருக்கிறார்னு யார் இது போல திருநீர்பூசி அடியோடு அங்க போயிட்டு இங்க வந்த உடனே சீர்காழிய பெரியவர் ஞானம் கொடுத்த பெருமான் பெருமாட்டியோர் வந்த ஆம பெருமான் பெருமாட்டியோர் வந்து என் நிறைய சுவிஞானத்து இன்னமுதம் குழைத்து அருளி முன்னடிசு சேர்க்கிற இது மாதிரிதான் கதை எழுதுற கதை என்ன இன்னமதும் குழைத்தருளி என்ன ஞானம் தனியாக இருந்திடப்படாதே அந்த பாலோட ஞானத்தை குழைத்தருளி குழைக்கிற அவ்வளவு கருணி கொழைத்தருளி சின்ன புள்ளதானு அது அம்மா அப்பா அப்படின்னு அது பார்த்தா ஏண்ட ராஜா எழுத அப்பா பாக்கணும்னா இந்த ஞானம் சாப்பிடும்னா பசிக்குது உனக்கு பசிக்குது என்று கொடுத்த அப்படி கொடுத்த பிள்ளை எங்கே சினியானது மன்னராக இப்ப தாளம் எல்லாம் பெற்றுகிட்டு ரெண்டு மூணு மூணு தலையாத்திர ஆயிட்டு தானே அவர் ஞானம் பெற்ற பிறகு சரி இப்பொழுது அவருக்கு ஞானம் பெற்று எத்தனை நாட்கள் ஏழாம் நூற்றாண்டு எப்படி தெரியும் பெற்று அந்த குழந்தை இந்த நாளில் முதல் முதல் ஞானம் பெற்ற மறுநாள் திருக்கோலக்கா போச்சு திருக்கோலக்கா போய் தாளம் கொடுத்தார் தாளத்தை வாங்கிட்டு அது முதல் தாளத்தோடு பாடுச்சு அது முதல் முறை போனது அடுத்த நாள் அடுத்த நாள் முன்னுமேயே எல்லாரும் தென்னணி பள்ளியில இருந்து திருநனி பள்ளி தான் அவங்க அம்மா தோன்றிய ஊர் ஞானசம்பத்தோடைய அம்மா தோன்றிய ஊர் அங்க இருக்கவங்கெல்லாம் பாருங்கடி நம்ம இந்த பகவதி அம்மா அங்க போய் வாழ்க்க வாக்கப்பட்டான்னு சொல்லுவாங்க வாக்கப்பட்டாங்கல்ல வாழ்க்கை பெற்றது பாருங்க அதுக்கு ஒரு குழந்த பிறந்தடி மூணு வயசு ஆகி ஞானம் பெற்றுதான் நம்மட்டு ஆமா நம்ம ஊரு ஆளுதான் குழந்தைய அழைச்சிட்டு வாங்கி பார்ப்போம் அப்படின்றது தென்னனி பள்ளி தான் எல்லாரும் தாத்தா எழுத்தோட்டு தாத்தா பழுத்தோட்டு தாத்தா எல்லாம் போயிட்டு வருவோமா எனவே அந்த இரண்டாம் நாள் தலையாத்திரை திருநனி பள்ளி போயிடுச்சு திருண்ணி பள்ளி போய் அங்கே தாத்தா ஊர் மட்டும் இல்லாமல் திருவன்காடு அந்த தலையாத்திரையில ஏறத்தாழ பதினைந்து நாட்கள் ஆயிருக்கலாம் எல்லாம் தான் ஒரு பதினைஞ்சா அந்த மாதிரி போய் தரிசனம் பண்ணிருக்கேன் பதினஞ்சு நாள் வச்சு இருபது நாள் மீண்டும் வந்துட்டு எங்க இப்ப தீகாழிக்கு மூன்றாவது முறை ஒரு ரெண்டு மூணு தளம் மகேந்திர அந்த அது ஒரு மூணு தான் அருமையாக ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிருக்கும் எனவே ஞானம் பெற்ற நாள்ல திருக்கோலக்கா போனது ஒரு நாள் தாத்தா வீட்டுக்கு போய் ஒரு இருபது நாள் இருபது ஒன்னு இருபத்தோரு நாள் இந்த மூன்றாவது தலையாத்துல ஒரு மூணு நாள் வச்சுங்க இருபத்தி நாள் சரிங்களா இந்த நான்காவது தலையாசிற பண்றதுக்குள்ள இவர் போய் பார்க்கறது